வணக்கம் ஜூன்பது இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் அய்யும்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று டி ஆர் டி ஆந்திர மாநிலத்தில் ஏவுகணை சோதனை வசதியை அமைப்பதற்கு அனுமதி பெற்றது இரண்டு மத்திய பயிற்சி கவுன்சிலின் சிஎஸ்இ சென்ட்ரல் Apprentice கவுன்சில் முப்பத்தி ஆறாவது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது மூன்று காமன்வெல்த் வலு தூக்குதல் சாம்பியன்ஷிப் சமோவா நாட்டில் நடைபெறுகிறது இனி இன்றைய பொது அறிவு கூவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஆபரேஷன் தாகம் எந்த பாதுகாப்பு படையால் தொடங்கப்பட்டது இரண்டு இந்தியாவின் முதல் நியூட்ரினோ ஆய்வகத்தை ஐ அமைக்கும் திட்டம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தொடங்க இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மூன்று சமீபத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி